வணக்கம் நண்பர்களே நற்றின ஹேரி பாட்டர் கதை சொல்லும் நீதி பகுதி அறுபத்தி ஒன்பதை வழங்குவது சென்னை அரவிந்த் சென்ற பகுதியில் பயங்கரமான உண்மைகள் வெளிவந்தன இவ்வளவு நாளாக நாய் ரூபத்தில் இருந்தது அணி மாகி என்று மாய உலகில் அழைக்கப்படும் நினைத்திருநேரத்தில் மிருகமாகவும் மனிதமாகவும் மனிதனாகவும் மாறக்கூடிய சீரியஸ் பிளாக் என்பவன்தான் அவன்தான் ராணை கடத்தி சென்று பின்னால் ஹேரியை வரவழைத்தவன் அவன் பேசி கொண்டிருக்கும்போது இன்னொரு திடுக்கிடும் உண்மை வெளிவந்தது ப்ரொஃபசர் லூப்பிங் அங்க ஓடி வந்து கட்டி பிடிச்சிருக்காரு ஹரிக்கு என்ன சொல்றேன்னு தெரியல அவன் கையில இருக்கிற மந்திர கோல எல்லாத்தையும் பிடிங்கிட்டாரு அப்படின்னு ஹரி கிட்ட ஓடிப்பான் ஹர்மியானி பிரிச்சு இல்ல ஹரி உன்னால எதுவும் செய்ய முடியாது ப்ரொபசர் லூப்பிங் நீங்க எப்படி இருப்பீங்க நாங்க எதிர்பார்க்கவே இல்லை எதிர்பார்க்கவே இல்லை அருமியாணி வழக்கமா எல்லா பதிலையும் கரெக்டா சொல்லுவா இந்த முறை நீ சொன்னதுல மூணுல ஒண்ணு தான் கரெக்ட் இது லூபின் என்ன சொல்ல நீ தப்பு நான் உள்ள வழிகாட்டமும் நான் அத மறுக்கவே இல்லை அப்பதான் அதிசயமா தெரியுது அத எதிரா செய் எதிர்பார்த்தேன் அந்த பக்திக்க காப்பாற்ற போவீங்கன்னு நினைச்சேன் அதனால என்னோட ரூம்ல உட்கார்ந்து அந்த ஆக்வர்ட்ஸ் மேப்பை வச்சு நீங்கள் எங்கெங்கே போயிங்கன்னு பார்த்துட்டு இருந்தேன் அப்போ மோலை ஹேக்ரிட் வீட்டுக்கு போயிருந்தீங்க அப்புறம் இந்த வீட்டுக்கு வலியா நடந்து வந்து வேற எங்கேயோ போயிட்டு இருந்தீங்க எனக்கு அப்பயே சந்தேகம் ஏதோ விபரீதமான விளைவுகளுக்கு நீங்கள் ஆளாக போறீங்கன்னு அப்போ எனக்கு இன்னொரு ஷாக்கிங் அதிசயமான ஒரு உண்மை தெரிஞ்சுது உங்கள் மூணு பேர் இன்னொரு உருவம் வந்துட்டு இருந்தது என்னோட ஆறு பள்ளி நண்பன் அந்த மனுஷனையும் ராணையும் சேர்த்து இந்த சீரியஸ் ஞாயிறு வரல உங்களை இழுத்துட்டு போகிறத பார்த்தேன் அதை பின்தொடர்ந்து ஹாரி ஹர்மியானி நீங்கள் ரெண்டு பேரும் போனீங்க அதனால உங்களை காப்பாற்றணும்னு தான் ஓடி வந்தேனே தவிர எனக்கு இவ்வளோ நாளாக சீரியஸ் இங்கே இருந்தான் இப்படி வந்துட்டு எனக்கு தெரியாது ஒன்றுமே ஹாரிக்கும் ஒன்றும் புரியல ராணு அப்போ தான் பேசுகிறான் இல்லை யாரும் வரல என் கூட அந்த எலி மட்டுந்தான் அது எல்லாம் பீட்டர் குரு அப்படின்னு கோமா சொல்றான் கொலை பண்ற அந்த ஒரு கொலை நிச்சயமா நடைபெறும் பீட்டர் பெடிகுரு கொல்லாமட்ட எங்கது சீக்கிரம் அப்படின்னு சீரியஸ் வேகமா இரு இரு சீரியஸ் அவங்களுக்கு காரணம் தெரியணும் நீ ஒன்ன கேக்குற லூபின் நீங்க கதையெல்லாம் சொல்றது இருக்கட்டும் எலி மனுஷனா மாறதுக்கு வாய்ப்பே இல்ல அதுவும் பீட்டர் பிடி ஒரு அணிமாகின்னு சொல்றீங்க எலியா மாறுவானு ஆனா நான் வந்து மினிஸ்டர் மினிஸ்டரியோட ரெக்கார்டு பார்த்தேன் அல்ல பதிவு செய்ய பார்த்த அணிமாகிகள் அந்த ரெக்கார்டில் யாரோட பேரும் அந்த பீட்டர் பெடிகரோட பேரே இல்லை ஒன்று லூப்பின் சந்தோஷமா நீ மிகவும் அறிவாளி ஹர்மியான் கிரேஞ்சர் ஆனால் மினிஸ்டரி ரெக்கார்டில் இல்லாத மூணு அணிமாகிகள் இருக்கு பதிவு செய்யப்படாத அணிமாகிகள் இருக்கு அந்த மூன்று அணிமாகிகள் இந்த ஸ்கூலில் சுத்திட்டு இருந்தது அதை பற்றிலாம் யாருக்குமே தெரியாது அது எப்படி உருவாச்சு அது ஏன் மினிஸ்ட்ரி ரெக்கார்டில் இல்லை எல்லாத்துக்கும் காரணம் சொல்கிறேன் இது எல்லாத்துக்கும் முதல் முற்றிலுமான காரணம் நான் தான் நான் வியர்வொல்ஃபானதுதான் காரணம் என்ன சொல்றீங்க ஆமாம் சிறு வயசுலேயே வால்டமோட்டோட டெத் ஹீட்டர்களில் ஒரு அடிமையான கிரே பேக் என்ற வியர்வொல்ஃப் என்னை கடித்து விட்டது அப்போ அந்த கடிக்கி மறந்தே கிடையாது ஆனால் நானும் வேர்வுல்ஃபா மாற்றப்பட்டு விட்டேன் என்னை எந்த ஸ்கூல்லையும் யாருமே சேர்த்துக்க விரும்பலை ஆனால் டம்பிள் டர் மட்டும் என்னை நம்பி சேர்த்துக்கிட்டாரு சில சில ப்ரிகாஷன்ஸ் மட்டும் செஞ்சால் போதும் நான் வார மாசத்துக்கு ஒரு நாள் பௌர்ணமேனிக்கு மட்டும்தான் வேர்வுல்ஃபா மாறுவேன் அப்போ மட்டும் பாதுகாப்பாக இருக்கணும்னு எனக்காக இந்த ரூமை உருவாக்குனாரு இந்த ரூம்குள்ள யாரும் நுழையக்கூடாதுன்னு சொல்லி தான் அந்த வார்ம்பிங் வில்லோ என்ற மற்றவர்களை தாக்கும் மரத்தை அங்க பிளான் பண்ணார் இந்த குகையோட என்ட்ரன்ஸ்ல அதனால என்னை தவிர யாராலையும் இங்க நுழைய முடியாது நான் மட்டும் நுழையிறதுக்கு எனக்கு ஒற்றைக்கு சொல்லி கொடுத்திருந்தாரு அந்த வாம்பிங் வில்லோட வேர்ல மந்தர் ஒரு தட்டு தட்டுனா அது ஆட்டத்தை நிறுத்தி கொண்டு விடும் அடிக்கிறத நிறுத்திடணும் அப்ப நான் உள்ள போயிடலான்னு டம்பிளர் சொல்லி இதை வந்து யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருந்தாரு ஆனா என்னுடைய ஆறு நண்பர்கள் நான் மாசத்துக்கு ஒரு நாள் மட்டும் கணம் கணாம் போயிடுறேன் ஏன் ஏன்னு ஆராய்ச்சி பண்ணிட்டே இருந்தாங்க ஹோ அப்ப நான் பாட்டி வீட்டுக்கு போறேன் சித்தி வீட்டுக்கு போறேன் அந்த சொந்தக்காரங்களை பார்க்க போறேன் ஏதோ சமாளிச்சுட்டு இருந்தேன் ஆனா எப்படி அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க எனக்கு ஏதோ ஒரு குறை கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த குறைய நிபர்த்தி பண்றதுக்காக அவங்க தங்களையே தியாகம் பண்ணிக்கிட்டாங்க எப்படி எப்படி நான் அந்த மாசத்துக்கு ஒரு நாள் இந்த வந்தாலும் நான் உல்பா மாற தருணம் எனக்கு மிகவும் வேதனையாக இருக்கும் என்ன நானே கட்டுப்படுத்திட்டு என்னையே கடிச்சுக்கிட்டு அதனால ஒரு வேதனையில ஆனு கத்துவேன் இங்க இருக்கிற சேர் எல்லாம் தூக்கி தூக்கி விசிருவேன் அதனால இங்க ஏதோ பேயிருக்குன்னு மக்கள்லாம் பயந்துட்டு அங்க இருக்கிற குரலை கேட்டு ஆனா டம்பிட தவிர முதல்ல யாருக்குமே தெரியாது அது நான் தான் ஹாரிக்கு ஒண்ணுமே புரியல இது இந்த கதை எங்க போய் முடியுதுன்னு ஆனா இதை கண்டுபிடிச்ச என்னோட நண்பர்கள் சீரியஸ் ஜேம்ஸ் இந்த எலி யாருக்கான இந்த பீட்டர் பிடி குரு அப்ப அவன் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தான் அவங்க மூணு பேரும் எனக்காக என் கூட இருக்கணும் என்னை வந்து தனியா விடக்கூடாதுன்னு முடிவு பண்ணாங்க அதனால அதை கண்டுபிடிச்ச வருஷத்துல இருந்து அங்கே இப்படியாது தாங்களும் மிருகமா மாறணும் முடிவு பண்ணாங்க மூணு வருஷம் கடும் தவம் கடும் முயற்சி மூணு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஆண்மான மாற கத்துக்கிட்டான் சீரியஸ் ஒரு நாயா மாற கத்துக்கிட்டான் ஓம் ஒரு எரியா எலியா மாற கத்துக்கிட்டான் நாங்க அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமா இருந்தோம் என்னோட டிரான்ஸ்பர்மேஷன் டுமையானதா இருந்தது ஓ! நான் வந்து மாறும்போது மூணு பேரும் அந்த மூன்று விலங்குகள் வடிவில் யார் கண்ணுறதுக்காக தான் சேர்ந்து நீங்களா ஆமா என்னோட பட்ட பேர் தான் மூனி அப்படின்னு லூபின் சொல்றாரு இந்த சீரியஸோட பட்ட பேர் தான் அந்த நாய் ரூபத்தோட பேர் நீங்க சொல்பிக்கிறது உனக்கு பாதுகாப்புல வெளில வந்தானா உன் கொள்ள துடிக்கிறாங்க அப்படின்னு ராணு சொல்லி சொல்லி அடக்கி வைக்கிறான் அதோட இந்த பிரச்சனை முடியல எங்க கூட அப்ப படிச்சிட்டு இருந்த செவரஸ் நேப்ஸ் இப்ப ஹாரி உனக்கும் மேல்பாய்க்கும் பக இருக்கே எங்களுக்கும் சௌராஸ் நேப இருந்தது அவன் எங்களை கண்காணிச்சுட்டே இருந்தான் அதுவும் அவன் குட்டிச்சில நம்பர் ஒன்னா இருக்கேன் ரசிக்குதே இவன் எப்படியாவது ஏதாவது விஷயத்துல மாட்டி விடணும்னு ஆசை அதனால எங்களை மாட்டி விடணும் நாங்க என்ன செய்யறோன்னு பின்தொடர்ந்துட்டே இருந்தான் ஆமா அதுக்காகத்தான் அவனுக்கு ஒரு பெரிய போச்சேன் என்ன செஞ்சு அவனை ரசிக்கலாம் என்ன பண்றான்னு தெரியணுமா இந்த வார்பிங்லோக்குள்ள மந்திர கோல உள்ள விட்டு அதோட வேர்ல ஒரு தட்டு தட்டு அது ஆட்டத்தை நிறுத்திடும் அது கீழே ஒரு கொகை இருக்கு அதுக்குள்ள போனா ஜேம்ஸும் அந்த லூப்பினும் என்ன திருட்டுத்தனம் பண்ணுறாங்கன்னு உனக்கு தெரியும் நீ ஈஸியாக டம்பிள் டட்டை மாட்டி விடலாம் அவங்களை ஸ்கூலை விட்டே தூக்கிடலாம் அப்படின்னு சீரியஸ் சொன்னேன்ஸ் அதை நம்பி உள்ளே இறங்கி போயிருக்காரு அந்த ட்ரீக்குள்ளே கொகைக்குள்ள இப்போ இருக்காங்களே அந்த கொகைக்குள்ளே இறங்கி வந்திருக்காரு அந்த நேரம்தான் லூப்பின் உல்ஃபா மாறின அந்த பௌர்ணமி அந்த கடிக்க வந்திருக்கு ஆஹ் ஒரு மிருகம் கிடைச்சிருக்கு அந்த நேரத்துல மானா இருந்த சண்டை போட்டு தனக்குள்ள பல காயங்களை வாங்கிக்கிட்டு காப்பாத்தி வெளியே கொண்டு வந்தான் அதனாலதான் உயிர் தப்புனா அதுக்கு காரணம் அந்த சீரிய செஞ்ச ஒரு சின்ன தப்பு அப்படின்னு ப்ரொஃபசர் லூப்பின் சொன்னேன் சரி சரி கரெக்ட் அப்படின்னு பின்னாடி ஒரு குரல் கேட்குது என்னென்னு பார்க்குறாங்க சிவரஸ் நேப்ஸ் பின்னாடி நிற்கிறாரு கதவை திறந்து அந்த ரூம் கதவை திறந்து ரூபின் உன்னோட மேப்பை ஃபாலோ பண்ணி தான் இங்கே வந்தேன் ஹாரி தேங்க்யூ தேங்க்யூ நீ இந்த கோகைக்குள்ள நுழையும் போது உன்னோட மாய போர்வையை வெளியே விட்டுட்டு வந்துட்டேன் உன் பாக்கெட்லேருந்து விழுந்துருச்சு போல அதை யூஸ் பண்ணிட்டு வந்து யார் கண்ணிலையும் படாம நீங்கள் சொன்ன கதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த இப்ப புரியுதா ஹாரி இவங்க எவ்வளவு பெரிய கொலகாரங்க என்னையோ கொலை செய்ய துணிஞ்சவங்கன்னு சக்தி ஒறி அப்படின்னு சொல்லி லூபின் கையில இருக்கிற மந்தரக்குள்ள பிரிங்கிட்ட உங்க எல்லாரையும் நான் அரெஸ்ட் பண்ணிட்டு போறேன் ஹர்மியாணி சொல்ற இருங்க சிவராஜ் இன்னும் கதையை முழுசா கேட்கல எதனால நடந்ததுன்னு எல்லாம் முழுசா புரியணுமே ஹர்மியாணி அறிவு கட்டவுள்ள நீ ஏற்கனவே இந்த பள்ளியில இருந்து சஸ்பென்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்க என்ன ஏத்து பேசி டிஸ்மிஸ் ஆகிரோத நீ சீரியஸ் உள்ள வர்றதுக்கு உதவி செஞ்சது இல்லாம இவங்க எல்லாம் கொலை பண்ற முயற்சி பண்றியா எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிட்டு போறேன் அதுவும் சீரியஸ் அந்த டெமன்டஸ் கையில ஒப்படைக்கிறேன் சும்மாட மாட்டேன் உங்க யாரையும் அப்படின்னு எழுதிட்டு போற ஹாரி உன் அப்ப உயிரை காப்பாத்திக்கல காப்பாத்திக்கிட்டான் ஏன் உயிரை காப்பாத்தல அவன் இந்த ஸ்கூல்ல இருந்தது காரணம் என் உயிரை காப்பாத்திக்கிறதுனால்தான் அவன் தன்னோட பேரை காப்பாத்திக்கிட்டான் அத மட்டும் இப்ப உன் உயிர நான் தான் காப்பாத்திருக்க வந்து என் வாழ்க்கை கால உழுந்துருக்கோம் அருமையா நீ முன்னாடி வந்து பேசுற சர் சீரியஸ்கோ ஹாரிய கொல்லணும் இருக்க மாதிரி தெரியல அப்படி ஹாரிய கொல்லணும்னா வருஷம் ஹாரி லூபின் கூட தான் இருந்திருக்கான் அப்ப எப்பயோ கொண்டு ஏன் இப்ப கொல்லணும் நீங்க குழப்பீங்க ஒரே கொட்டோலே ஒரு வியர்வல் போட மூலம் யாருக்கும் தெரியாது எடுத்துட்டு போறதுக்காக தயாராக அப்படி லூப்பினை கட்டி போய் கை காலம் கட்டி போட்டுட்டு டோர் பக்கம் திரும்புறாரு ஹாரி அங்க பாஞ்சி போய் நிக்கிறான் நான் விடமாட்டேன் என்ன விட நான் உங்களை கூட்டிட்டு போய் விடமாட்டேன் ஒரே தள்ளு என் வேலையை செய்விடு தடுப்படும் விளைவுல சந்திப்பேரத்துல முடிவு பண்ணி சொல்லிட்டான் வச்சு அந்த மந்திரக்கோளோட உதவியினாலேயே தெரியல அதே டைம்ல ஹர்மியான ராணும் அதே மந்திரத்தை யூஸ் பண்ணிட்டாங்க மந்திரக்கோள் எங்கேயோ பறந்து போய் கட்டளுக்கு பின்னாடி விழுந்துருச்சு அவரும் எங்கேயோ மேல தெரிச்சு போய் ஒரு சீலிங்ல போய் இடிச்சு விழுந்துட்டாரு மயங்கி என்னோட பெட் அனிமல் நான் விட மாட்டேன் நீ இந்த நினச்சிருக்காட்டி கொடுக்கல நேரத்தில் என்ன மாத்தனீங்க இந்த எலிய பாதுகாப்பா வச்சிருங்க இந்த உவையில பாதுகாப்பா வச்சிருங்க இந்த எலிய மேல யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க அப்படின்னு நான் தான் செக்யூரிட்டிய மாத்தினேன் ஹாரியும் அவங்களோட அப்பா அம்மாவும் தாங்க ரகசியமா பதுங்கி இருக்கிற இடத்த இவனுக்கு மட்டும் தெரியாங்க அப்படின்னு கடுப்பாய் சீரிய சொல்றாரு இதுல எந்தளவு உண்மை இருக்குதான் உண்மையிலே அந்த எலியையும் பீட்டர் பிடிக்கிறமா இதெல்லாம் வரும் பாகங்களில் பாக்கலாம் நன்றி வணக்கம்